وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اؤمنوا فَسَأَكُونُ وَأَهْلِيكُمْ نَارًا وَقُودُهَا النَّاسُ وَالْحِجَارَةُ عَلَيْهَا مَلَائِكَةٌ غِلَاظٌ شِدَادٌ لَّا يَعْصُونَ اللَّهَ مَا أَمَرَهُمْ وَيَفْعَلُونَ مَا يُؤْمَرُونَ تَبَارَكَ اللَّهُ مَوْلَانَا الْعَلِيُّ الْعَظِيمُ الى الحديث صدق رسول الله சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து அல்லடியார்கள்ென்றும் உ என்னென்ன கட்டளைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அவைகளை முறையில் எடுத்தும் எவைகளை விட்டும் அல்லாஹ் எங்களை தவிர்த்திருக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அடியுக்கும் அவ்வாறே தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசியகத்தும் செய்து கொள்கின்றேன் அல்லாஹின் நல்லதியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு எங்களை இந்த உலகத்திலே படைத்து ஏராளமான பொறுப்புகளை தந்திருக்கின்றான் அல்லாஹ் அடியாருக்கு ஏராளமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பொறுப்புகளை தரிவர நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே நம்முடைய வியாபாரம் நம்முடைய கொடுக்கல் நம்முடைய குடும்ப வாழ்க்கை நம்முடைய சொந்த வாழ்க்கை நம்முடைய ஆடை அணிகள் நம்முடைய பேச்சுவார்த்தைகள் நம்முடைய உடைநடை பாவனைகள் நம்முடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் நம்முடைய நடவடிக்கைகள் நம்முடைய ஒவ்வொரு இரவுகள் நம்முடைய ஒவ்வொரு பகல்களும் இவைகள் எல்லாம் முழு வாழ்க்கையும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் முழு வாழ்க்கையும் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா விடயங்களும் அமானதமாக கொடுக்கப்பட்டவை இவைகளை பற்றி அல்லாஹ் நாளிலே எங்களிடத்திலே கேள்வி கணக்கு கேட்பான் என்னென்ன பொறுப்புகள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே மேலான சகோதரர்களே அல்லஹின் நல்லடியார்களே அந்த அடிப்படையில் ஒரு பிரதானமான ஒரு பொறுப்பு தான் ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் குடும்பத்துடைய பொறுப்பை கொடுத்திருக்கிறான் தானும் நரகத்திலே இருந்து பாதுகாப்பு பெற்று தன்னுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலே இருந்து பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் முழு மனித சமுதாயத்தை பார்த்தும் ஈமான் கொண்ட விசுவாசிகளை முன்னோக்கி அல்லாஹ் கூறுகிறான் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கொழுந்துவிட்டெறிய கூடிய நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மேலான சகோதரர்களே அல்லாஹி நல்லடியார்களே திருமணம் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு கணவன் ஒரு வாலிபன் திருமணம் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதாவது மனைவியுடைய வழி பொறுப்புதாரியுடைய கரத்தை அவளுடைய நாம் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய பெண்களுடைய விடயங்களிலே உங்களுடைய பெண்களுடைய விடயங்களிலே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் அகத்துமுன்ன அல்லாஹுடைய அமானுதத்தை நீங்கள் உங்களுடைய கரங்களிலே சுமந்திருக்கிறீர்கள் அல்லாஹ் தந்த அமானம் மனைவி அல்லாஹ் தந்த அமானம் உங்களுக்கு தொடுவது கையால் தொடுவது அறமாக இருந்த பெண்களை அல்லாஹுடைய களிமாவை சொல்லி அல்லாஹுடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் எனவே அத்தகைய பெண்களுடைய உட்புடைய ஏற்பாடு நடந்திருக்கிறது தயாரிக்கப்பட்டிருக்கிறது மேலான சகோதரர்களே அல்லாஹின் பொறுப்பு தான் இதெல்லாம் ஒரு கணவன் செய்ய வேண்டிய வேலை தான் நாளான செலவினங்கள் நாலான விஷயங்கள் சகோதரர்களை நாளையில இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் முடிவடையக்கூடிய நாளையில கண்ணை பொத்தக்கூடிய நாளையில கப்பன் புடவைல சுத்தப்படக்கூடிய நாளையில கபர் குழியில வைக்கப்படக்கூடிய நாளையில அவர்கள் சொருக்கவாதியாக மாற்ற வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு பொறுப்பு அவர்கள் பொது போக்காக இருக்கூடிய விஷயங்கள் உண்மத்தில இன்றைக்கு பெரும்பாலும் தெரியாது சகோதரர்களே அல்லாஹ் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில மஹரமியார் தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய மனைவி மக்கள் தன்னுடைய பெண் குழந்தைகள் தன்னுடைய ஆண் குழந்தைகள் இவர்கள் அனைவர்களையும் இந்த மஹரமியத் அஜினபியத் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கைக்கு கீழாக கொண்டு வாரதே ஒவ்வொரு கணவன்டேன் பாரிய பொறுப்பா இருக்கிறேன் இரவு காலை முதல் இரவு வரைக்கும் காலையில வீட்டுல இருந்து வெளியாகினாலைக்கு மாநில வீட்டுக்கு வாரேன் பால் பூரா அலங்கி அலங்கி சம்பாதிக்கிறது மட்டுமல்ல நோக்கம் பணம் அச்சிடக்கூடிய மெஷினாக ஆண்கள் அதாவது ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு ஆணுக்கு எந்த எந்த பெண்கள் மகரமானவர்கள் எந்த எந்த பெண்கள் மகரமானவர்கள் அவர்களை திருமணம் அவர்களோட பேசலாம் அவர்களோட கரைக்கலாம் என்று சொல்லக்கூடிய தெளிவால் நான் சொல்லிருக்கிறான் பதினாலு பதினெட்டு பெண்கள் இந்த பதினெட்டு பெண்களை மட்டும்தான் பேசலாம் கரைக்கலாம் இவர்களுடைய முன்னாட சர்வசாதாரணமாக புலங்கலாம் மேலான சகோதரர்களே இது போக இந்த பதினெட்டு பேரும் போகும் இவர்களை பார்க்க முடியாது பரிஹாசம் செய்ய முடியாது ஒரு பேச கட்டம் உண்டாகவே அதுக்கு அந்த எந்த அளவு தேவைப்படுவதோ அந்த அளவு அனுமதி கொடுத்திருக்கிறான் இதே மாதிரிதான் சூரத்து நூறுல அம்மா சுபாத் ஒரு பெண்ணுக்குண்கள் மகரமான ஆண்கள் அந்த ஆண்களை திருமணம் முடிக்க முடியாது அவர்களோட பேசலாம் கணக்கலாம் அவர்களோட பரிஹாசம் செய்யலாம் அவர்களோட சர்வசாதாரணமாக புழங்கலாம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாரையும் அல்லா சுபான வழங்கப்படுத்திருக்கிறார் மேலான சகோதரர்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்வோம் மேலான சகோதரர்களே நல்லா வச்சுக்கொள்வோம் பதினெட்டு பேர் ஒரு ஆணாக இருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய தாய் தன்னுடைய மகள் தன்னுடைய தாய் தன்னுடைய மகள் தாய் என்று சொல்லக்கூடிய நேரம் தன்னுடைய தாயுடைய தாய் தன்னுடைய தாய் தந்தையுடைய தாய் இவங்க எல்லாரும் தாயுடைய கெட்டகரிக்குள்ள வரக்கூடியவங்க தான் தாயுடைய அந்த தலையாங்க கீழாக வரக்கூடியவங்க தான் அவங்க எல்லாத்தையும் பார்க்கலாம் பேசலாம் அவங்க எல்லாம் மகரம்தான் தன்னுடைய மகள் மகளுடைய மகள் மகளுடைய மகள் எத்தனை படி கீழே போனாலும் அவங்க எல்லாம் மகள் என்று சொல்லக்கூடிய கெட்டகரிக்குள்ள வரக்கூடியவங்கதான் அவங்களோட பேசலாம் புடங்கலாம் கலைக்கலாம் அந்த பிரச்சனையின் இல்லை இது போக தன்னுடைய சகோதரி சகோதரி என்று சொன்னால் யாரு தன்னுடைய பாப்பாக்கும் தன்னுடைய உமாவுக்கும் சொந்த சகோதரி தன்னுடைய தாய் தந்தைகள் மூலமாக கிடைத்த ஒரு பெண் குழந்தை அல்லது தன்னுடைய தந்தை வேறொரு பெண்ணின் மூலமாக கிடைத்த ஒரு பெண் குழந்தை அல்லது தன்னுடைய தாய் வேறொரு ஆணின் மூலமாக நிக்காகின் மூலமாக கிடைத்த ஒரு பெண் குழந்தை தன்னுடைய தாய் தந்தையோட தொடர்பான கிடைத்த சகோதரிகள் அந்த சகோதரிகளோட பேசலாம் கிடைக்கலாம் அவர்களும் மகரமானவர்கள் இது இல்லாம ஒரு மனிதன் அவருடைய சகோதரனுடைய மகள் தன்னுடைய சகோதரர் அவருடைய மகள் அவர்களுடைய பேசலாம் கலைக்கலாம் தன்னுடைய சகோதரி அவர்களுடைய பெண் குழந்தை அவர்களுடைய பேசலாம் கதக்கலாம் அவர்களும் மகரமானவர்கள் தான் தன்னுடைய பாப்பா அவருடைய சகோதரிகள் பாப்பாட சகோதரிகள் என பார்சையில நாங்க மாமின்னு சொல்லி சொல்லுவோம் அவர்களோட பேசலாம் மகரமானவர்கள் இது தாயுடைய சகோதரிகள் சாட்சி என்று சொல்லி சொல்லுவோம் அவர்களோட பேசலாம் கிடைக்கலாம் அதுவும் பிரச்சனை இல்லை மேலான சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ஏழு பேரும் தான் குடும்ப உறவின் மூலமாக கிடைக்கூடிய மகனமாக்கூடியவர்கள் பெண் குழந்தைகள் தன்னுடைய சகோதரிகளுடைய பெண் குழந்தைகள் தன்னுடைய பாப்பாவுடைய சகோதரிகள் தன்னுடைய தாயுடைய சகோதரிகள் இவர்கள் அனைவர்களும் இந்த ஏழு பேரும் குடும்ப உறவின் மூலமாக சொந்தமாக கூடியவர்கள் இவர்கள் அல்லாம அல்லாம பால் குடி உறவின் மூலமாக நேரத்தில் குடும்ப உறவின் மூலமாக சொந்தமாக கூடியவர்கள் பால் குடி உறவின் மூலமாகவும் சொந்தமாகுவார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதன் வேறொரு பெண்ணிடத்தில் சிறிய வயதில ரெண்டு வயதுக்கு குறைஞ்ச காலத்துல மேலான சகோதர்களே அல்லாஹு அவர்களே நிலமையில ஒரு பெண் இடத்துல பால் குடிச்சிருக்கிறார் ஒரு முறை இருக்கு மேலான சகோதரர்களே இப்படியாக ஒரு மனிதன் தன்னுடைய தாயல்லாம வேறொரு பெண்ணிடத்துல பால் குடிச்சிருந்தால் சிறிய வயதுல பால் குடிச்சிருந்தால் அப்பையும் அந்த அந்த ஏழு பேரும் அந்த குடும்பத்துல மூலமாக இந்த குடும்ப உணவின் மூலமாக சொந்தமாக கூடிய ஏழு பேரும் அந்த குடும்பத்திலேயும் மகரமாக இது அல்லாம ஒரு ஆணுக்கு பெண்கள்ல யாரும் மகரம் என்று கேட்டால் இந்த ஏழும் ஏழும் பதினாலு இந்த மாமியமியலாம் தாயுடைய அந்த சேர்த்திருக்கிறது மாமி என்று சொல்லலூசிக்கும் உங்களுடைய மனைவி மார்களுடைய தாய்மார்கள் சகோதரர்களே இது அல்லாம ஒரு மனிதன் அவனுடைய அன்பு மகனுடைய மனைவி அன்பு மகனுடைய மனைவி மருமகள் என்று சொல்லுவோம் இந்த பெண் மனைவியும் மகரம் தான் இது அல்லாம ஒரு மனிதன் ஒரு திருமணம் முடுக்கிறான் ஒரு பெண்ண அந்த பெண்மணி ஏற்கனவே ஒரு திருமணம் முடிச்சு அந்த பெண் குழந்தை அந்த பெண் குழந்தையும் மகரம்தான் இது அல்லாமன் நாலாவதாக இஸ்லாம் சொல்றதே ஒரு மனிதன் தன்னுடைய வாப்பா தன்னுடைய வாப்பா ஒரு திருமணம் முடிக்கிறார் வேறொரு திருமணம் முடிச்சிருக்கிறார் மூலமாக கிடைக்கை பாப்பா வேறொரு திருமணம் மகரம்தான் இந்த பதினெட்டு பேரும் தான் ஒரு ஆணுக்கு பெண்கள்ல பார்க்கலாம் மகரமானவர்கள் இவர்கள் அல்லாத அத்தனை பேரும் அஜுநவியத்தானவர்கள் இவர்கள் அல்லாத அத்தனை பேரும் அஜுநவியத்தானவர்கள் இதே போலத்தான் ஒரு பெண் எடுத்துக்கொண்டால் பக்கத்தில் இருந்து இந்த பதினெட்டு பேரை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பதினெட்டு பேரும் மகரம் ஒரு பெண்மணி அவனுடைய சகோதரர் அவருடைய சகோதரர்களுடைய ஆண் குழந்தைகள் சகோதரிகளுடைய ஆண் குழந்தைகள் தன்னுடைய தந்தையுடைய சகோதரர்கள் சாட்சாண்டு சொல்லுவோம் தன்னுடைய சகோதரி தன்னுடைய தாயுடைய சகோதரர்கள் மாமாண்டு சொல்லுவோம் இது போக பால்குடி உறவின் மூலமாக இந்த ஏழு பேரும் சொந்தமாக சொல்லுவோம் மருமகள் என்று சொல்லுவோம் கணவனுக்கு வேறொரு திருமணத்தின் மூலமாக கிடைச்ச ஒரு ஆண் குழந்தை தன்னுடைய தாய் வேறொரு திருமணத்தின் மூலமாக கிடைச்ச ஒரு ஆண் குழந்தை இவங்க பதினெட்டு பேரு தான் மகரம் ஏழு நான் மிம்பறதை இன்றைக்கு பேசினேன் என்று சொன்னா மேலான சகோதர்களே அல்லாஹின் இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு கண்டிச்சாங்களுக்கு பெண்களுக்கு மத்திய நுழைய அனுமதியும் இல்லை சொன்னாங்க பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல அது யாரும் கொள்ள வானிசாக இருக்கு உங்களுக்கு பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போக ஏலாம் என்று சொன்னார் ஒருத்தல் ஒரு பெண்மணிக்கு ஒரு பெண்மணிக்கு அவளுடைய கணவனுடைய குடும்பத்தினர்கள் கணவனுடைய சகோதரன் மச்சான் என்று சொல்லுவோம் கணவனுடைய சகோதரன் மச்சான் என்று சொல்லுவோம் கணவனுடைய மாமமார் என்று சொல்லுவோம் இவங்களும் இவங்களுக்கு மகரம் பேணத்தான் வேணுமா இவங்களுக்கு முன்னாலையும் போக ஏலவா என்று கேட்டான் எப்படி காரமான பதில் சொன்னாங்க மரணம் என்று சொன்னான் ஏராளமான விளக்கம் சொல்லிருக்கிறார் என்று அதிர்சிக்கு கருத்து சொல்லிருக்கிறார் இன்னும் நிறைய கருத்துக்கள் மேலான சகோதரர்களே அல்லாஹின் நல்லதியார்களே ஆனா இன்றைக்கு வீடுகளுக்குள்ள சர்வசாதாரணமாக அந்த பத்து குடும்பங்கள் ஒரே வீட்டுக்கு தம்பியும் ஒ மகரம்ச்சான்து அண்மையிலோதர சொ சகோதரிங்கடாத்தின மகள் எங்கட பெரிய மகள் மகள் என பெரிய பெரியமான மகளும் சார்களே அன்பிற்குரியவர்களே எனவே இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிராக இருக்காக்கள் இந்த விஷயத்தில் நடந்தான் சொல்றாங்க கூடிய சொன்னாங்க ரோசன் இல்ல முஸ்லிம ரோசம் இல்ல வெறும் என்னுடைய கடை முன்னால இதே மாதிரியான ஒரு கடை திறந்துட்டா ரோசம் பண்ணுது காப்பீங்க போனான் என்று சொன்னாலே அல்லூரல்லா என்னுடைய மனைவியோட வேறொரு ஆண் இருக்கிறத கண்ட மனைவியோட வேறொரு ஆண் பேசிக்கொண்டிருக்கிறத கண்டன வெட்ட கூடிய மொட்ட பகுதியால வெட்டு வேண்டு சொன்னோ காரமான வார்த்தை யார சூழலாம் என்ன மனைவியோட வேறொரு ஆண் பேசிக்கொண்டிருக்கிறத கண்டா அந்த ஆணை மொட்டை பகுதியால வெட்டு வேண்டு சொன்னான் சாபாக்கள் பேசிட்டான் சாபாக்கள் திணிச்சிட்டான் நான் சாதவித பெரிய ரோசக்காரன் என்று சொன்னான் குடும்பத்துள்ளுக்கு இஸ்லாமுக்கு மாற்றமா நடக்கிறது ரோசக்காரன் என்று சொல்லி சொன்னார் மேலான சகோதர்களே அல்லாஹுவின் நல்லது ஒரு சிவாறு கொஞ்சம் வீட்டுக்கு வரவாசல் கேட்டாங்க என்ன விஷயம் வீட்டுக்கு போகிறீங்க யுத்தத்துக்கு முடிச்சனான் எனக்கு வீட்டுக்கு போக வேண்டிய தேவை அவசரமாக திரும்பி எடுத்துக்கொண்டு கையில் எடுத்துக்கொண்டு போறாரு வீட்டுக்கு வாழ கையில் எடுத்துக்கொண்டு போறாரு வீட்டுக்கு வீட்டுக்கு போனா வீட்டு முற்றத்துல தன்னுடைய மனைவி புது பொன் புதிய பெண் தன்னுடைய மனைவி வீட்டு முற்றத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் உள்ள என்ன முட்டத்துக்கு வந்திருக்கிறாய் சஹாபிக்கு ரோசம் உண்டாவிச்சு சஹாபிக்கு ரோசம் உண்டாவிச்சு குடும்பத்துல வீனுக்கு மத்தமா நடக்கக்கூடிய ரோஷம் உண்டாச்சு மனைவி உடனே சொன்னா கொஞ்சம் பொறுத்திரீங்க பாம்பு நான் சகோதரர்களே அல்லாஹின் நல்ல தன்னுடைய குடும்பங்கள தன்னுடைய குடும்பங்கள மனைவி மக்களை பெண் குழந்தைங்களை ஆண் குழந்தைகளை இந்த கலவன் பாடசாலைகள்ல படிக்க வச்சிருக்க கூடியவர்கள் நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அல்லாவுக்காக நீங்க கோபிக்க உண்மையை சொல்றேன் இஸ்லாம் இருக்கிறேன் பெண்கள் வருவாங்க ஆண்கள் முன்சாப்பு சிறந்தது பெண்கள் பின்சப்புக்கு போறது சிறந்தது போறது பெண்கள் காலத்துல கிட்ட கிட்ட நெருங்குறத்தை சிறக்கு பின்னால கிட்ட கிட்ட நெருங்குறத்தை தடுத்தாங்க எட்டு மணி முதல் மாலையில நாலு மணி மேலான சகோதரர்களே அவர்களுடைய ஆதாயங்கள் பயங்கரமான நிலைமையில் இருக்குது நிலைமையில் இருக்குது கொஞ்சம் கற்பனை செய்யக்கூடாதா இந்த விஷய மேல கொஞ்சம் யோசனை பண்ண கூடாதா இந்த விஷயங்களுக்கு தீர்வு காணக்கூடாதா பெண்களுக்கு சொந்தமான தனியார் பாடசாலை பெண்களுடைய தனியார் பாடசாலை எங்கடைய நாட்டுல ஏழு நூத்தி அறுபத்தி அஞ்சு இஸ்லாமிய பாடசாலைகள்ல சுமார் முப்பது முப்பது பாடசாலைகள் தான் எம் இருக்கூடிய மாத்திரம் இருக்கக்கூடிய பாடசாலைகள் மேலான சகோதரர்களே அல்லாஹின் நல்லதாக சமாளிக்க கூடாது சின்ன பிள்ளை தானே சமாளிக்க கூடாது இந்த விஷயங்கள விளக்கங்கள் ஏராளம் ஏராளம் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கிறேன் உங்களுடைய விஷயத்துல நிறைய விஷயங்கள் எடுத்து வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்றாலும் நேரம் ரொம்ப அவகாசம் ரொம்ப சுருக்கமா இருக்கிறதால இந்த விஷயத்தோட முடிச்சுக்கொள்வோம் விஷயங்களை கொஞ்சம் யோசனை கேடுப்போம் குடும்பங்களை கொஞ்சம் பாதுகாப்போம் குடும்பங்களுக்கு வழிகாட்டுவோம் வெறும் சொத்துமாக கேட்டுக்குள்ளாலும் கண்ணை துறக்க ஏலாம் மோட்டை மூடும் இஸ்லாம் சொன்னது ஆதாரம் இருக்குது கிஜி அஞ்சாவது ஆண்டு கெட்ட செலிவா ஆய பெருஞ்சு இருக்குது மேலான சகோதரர்களே தற்கால துடிய எல்லாம் கேட்கிறாங்களே எங்களுக்கு இப்ப மடர்ன் இப்ப நவீன வேணும் எங்களுக்கு ஆதாரங்கள் தெளிவா இருக்கிற பெண்கள் அப்படி மூடாலும் சின்ன பிள்ளைய கையில புடிச்சு கொண்டு மகரம் இல்ல மகரம் இல்லை பஸ் போறவங்க எல்லாம் இல்லை பாதுகாக்கா இந்த பொம்புல புள்ள பரதாவை போட்ட பொம்புல புள்ள காசு போது சின்ன புள்ளையோட ஏதோ ஒரு நிலைமை உண்டாகிட்டா யாரும் பாதுகாக்கிறது அந்நிய மக்கள் வந்து தூக்க வேண்டிய நிலைமை இருக்கிறேன் என்னோட மார்க்கத்தை நம்ம இப்படித்தான காசி கொடுத்திருக்கிறோம் என்னோட மார்க்கத்தை இப்படித்தான நாம் இழிவாக்கி இருக்கிறோம் மேலான சகோதர்களே இந்த விஷயங்கள்ல ஜாக்கிரதியாக இருந்து கொள்வோமாக எல்லாம் வல்ல அல்லா தபார எங்கள் அருகே மன்னிப்பானாக எங்களுக்கு நேரான வழியை காட்டுவானாக